समूरा அதிகாரத்தை கேட்டு பெறாதீர நீர் கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உமக்கு உதவி செய்யப்படும் அதாவது அல்லாஹூ உமக்கு உதவி செய்வான் நீர் கேட்டு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீயே பொறுப்பாக்கப்படுவீர்கள் அதாவது உமக்கு உதவி கிடைக்காது நீர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து அதைவிட சிறந்ததை பார்த்தால் செய்வீராக உமது சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்வீராக என்று கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று நான்கு